வணக்கம் நட்டினியின் சரித்திரம் திட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆண்டு பிரெஞ்ச் நாடுகான் பயணி ஜாக் கார்டியேர் அவர்கள் கனடாவின் கியூபக் நகரை அடைந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு மேற்கு வட கரோலினா தற்போது கிழக்கு டென்னசி என்று அழைக்கப்படும் மேற்கு வட கரோலினா பிராங்க்லின் என்ற பெயரில் தன்னை தனி நாடாக அறிவித்தது இதை ஐக்கிய அமெரிக்கா ஏற்கவில்லை ஆயிரத்தி எண்நூத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மெக்சிகோ ஸ்பெயினிடமிருந்து விடுதலை அடைந்தது ஆயிரத்தி எண்நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சீனாவின் கிங் சீனர்களுடன் போரிடுவதற்காக பிரிட்டன் ஹாங்காங்கை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின்போது ஜெர்மனியும் சோவியத் ஒன்றியமும் போர் தவிர்ப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனா் இந்த ஒப்பந்தின்படி பின்லாந்து உக்ரைன் போலந்து ஆகிய நாடுகளை தமக்கிடையே பகிர்ந்து கொள்வது என ரகசிய முடிவு எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏ செட்டியார் தயாரித்த காந்தி பற்றிய முதல் வரலாற்று திரைப்படம் தமிழிலும் தெலுங்கிலும் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அரபு லீக் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லாவோஸில் கம்யூனிச புரட்சி வெற்றி பெற்றது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 சந்திரனின் சுற்று இருந்து எடுத்த பூமியின் புகைப்படங்களை லூனார் ஆர்பிட்டர் ஒன்று செயற்கைக்கோள் பூமிக்கு அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இன்டெல்சாட் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் ஏவப்பட்டது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு த பிரகாசம் ஆந்திராவின் முதலாவது முதலமைச்சர் ஆயிரத்தி எண்நூத்தி ஆண்டு மா இரா சம்புநாதன் வடமொழி மறைகள் நான்கையும் தமிழில் மொழிபெயர்த்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டி எஸ் தமிழ் திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அண்ணா இந்திய இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுசுமு ஓனோ ஜப்பான் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு பல்ராம் ஜாக்கர் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இரா வை இலங்கை தமிழ் பேராசிரியர் ஆய்வாளர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மோகன் தென்னிந்திய திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு எஸ் ஏ ராஜ்குமார் தென்னிந்திய இசையமைப்பாளர் இந்நாளின் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஆண்டு வ தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி ஆண்டு டி சுந்தரம் தென்னிந்திய நடிகர் இயக்குநர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி ஆண்டு மன்னார்குடி பரமசிவம் பிள்ளை தமிழக நாதேஸ்வர கலைஞர் ஆயிரத்தி ஆண்டு ராசிக் பரீத் இலங்கை அரசியல்வாதி